அத்தியாயம் தொன்னூற்றி நான்கு அஷ்ர விரிவாக்குதல் அளவற்றும் நிகரட்ட அன்புடையமாக அல்லாஹின் பெயரால் உமது உள்ளத்தை நாம் விரிவாக்கவில்லையா முகம்மதே உமது முதுகை முறித்து கொண்டிருந்த உமது சுமையை உம்மை நாம் இறக்கவில்லையா உமது புகழை உயர்த்தினோம் சிரமத்துடன் தான் உள்ளது சிரமத்துடன் எளியதும் உள்ளது எனவே ஓய்வெடுத்ததும் தயாராவீராக உமது இறைவனிடம் ஆசை வைப்பிறார்கள்